பனு குரேலா போர் பனு குரேலா என்று அறியப்படும் இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து துல்காதா மாதத்தில் நடைபெற்றது அகழ் போர் முடிந்து நபி சொல்லா அலிவாசலாம் அவர்கள் மதினாவிற்கு திரும்பினார்கள் அன்று அவர்கள் தமது மனைவி உம்மு சலமாவின் வீட்டில் மதிய குளித்துக் கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரில் அலி சொல்லாத்துவசலாம் நபி அவர்களை சந்தித்து என்ன நீங்கள் உங்களது ஆயுதத்தை கீழே வைத்து நிச்சயமாக வானவர்கள் தங்களின் ஆயுதங்களை இன்னும் கீழே வைக்கவில்லை நான் இப்போதுதான் எதிரிகளை விரட்டிவிட்டு வருகிறேன் நீங்கள் உங்கள் தோழர்களுடன் குறைகளை நோக்கி புறப்படுங்கள் உங்களுக்கு முன் நான் சென்று அவர்களுடைய கோட்டைகளை அசைக்கிறேன் அவர்களின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நபி சொல்லு அலிவாஸ்லாம் அவர்கள் ஒருவரை அனுப்பி மக்களுக்கு மத்தியில் அறிவிக்கக் கூறினார்கள் யார் கட்டளையை கேட்டு கீழ்ப்படைந்து நடக்கிறாரோ அவர் அசு தொழுகை சென்றுதான் தொழ வேண்டும் அதாவது உடனடியாக இங்கிருந்து குரேலாவினரை நோக்கி புறப்பட வேண்டும் என்று கூறினார்கள் மதினாவில் அப்துல்லாது நியமித்துவிட்டு நபி அவர்கள் அலியிடம் வழங்கி அவரை அவசரமாக முன்கூட்டி அனுப்பி வைத்தார்கள் அலிரௌதி அல்லாஹான் படையுடன் குரேலாவினரின் கோட்டையை சென்றடைந்தார்கள் அங்கிருந்த யூதர்கள் அலிரோதி அல்லாஹானு காதில் படும்படியாக நபி அவர்களை கடுமையாக இயசினார்கள் நபி சல்லுல்லா அலைவாஸ்லாமர்கள் முஹாஜீர்கள் மற்றும் அன்சாரிகளின் சில குறிப்பிட்ட நபர்களுடன் மதினாவிலிருந்து புறப்பட்டு குரேலாவினரின் ஒரு கிணற்றுக்கு அருகில் வந்து இறங்கினார்கள் அக்கிணற்றுக்கு அண்ணா கிணறு என்று கூறப்படும் மீதமுள்ள முஸ்லிம்கள் உடனடியாக குரோலாவினரை நோக்கி புறப்பட்டார்கள் வழியில் அசுறு தொழுகையின் நேரம் வந்தவுடன் அசுர தொழுகையை நேரம் தவறுவதற்குள் வழியிலேயே தொழுது விடுவதா அல்லது நேரம் தவறினாலும் குறைலா சென்று தொழுவதா என அவர்களுக்கு மத்தியில் இரு கருத்துகள் நிலவின மதினாவிலேயே அசுறு தொழுது விட்டு புறப்படலாம் என யாரும் தாமதித்து விடக் கூடாது என்ற கருத்தில் தான் நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் குறைலா சென்று அசர் தொழ வேண்டும் என கூறினார்கள் தொழுகை நேரத்தை தவறவிடுவது நபி அவர்களின் நோக்கமல்ல என்று கூறிவிட்டு சிலர் வழியிலேயே அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் நபி கூறியபடி குறைவா சென்று அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் அப்போது மகிரீப் நேரமாக இருந்தது இன்னும் தாமதமாக வந்து சேர்ந்த சிலர் இஷா நேரத்தில் அசரை தொழுதார்கள் நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் இரு கூட்டத்தார்களின் செயல்களை பற்றி ஏதும் கடிந்து கொள்ளவில்லை இவ்வாறு இஸ்லாமிய படை ஒன்றன் பின் ஒன்றாக மதினாவிலிருந்து பட்டு நபி அவர்கள் தங்கியிருந்த இடத்தை வந்தடைந்தது மக்களிடம் மூன்று கருத்துகளை முன்வைத்தான் ஒன்று அனைவரும் முஸ்லீமாகி முகமது மார்க்கத்தில் சேருவது அப்படி சேர்ந்தால் நாம் நமது உயிர் பொருள் பிள்ளைகள் பெண்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லாஹின் மீது சத்தியமாக முகமது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்பதும் அவரை பற்றி தௌராத்தில் என்பதும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் பிள்ளைகளையும் பெண்களையும் நாமே நமது கரத்தால் கொன்றுவிட வேண்டும் பிறகு வாளை உருவி முகமதுடன் போர் புரிவோம் நாம் அவர்களை வெற்றி கொள்வோம் அல்லது நாம் அனைவரும் மரணமாகும் வரை அவருடன் போர் புரிவோம் மூன்று சனிக்கிழமை வருவதை எதிர்பார்ப்போம் அன்று நாம் போர் புரிய மாட்டோம் என்று முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை திடீரென தாக்குவோம் இவ்வாறு மூன்று கருத்துகளை காப் முன்வைத்தும் அதில் எந்த ஒன்றையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் காப் கடும் கோபமடைந்து உங்களில் ஒருவர் கூட வாழ்நாளில் ஒரு நாளும் உறுதியுடன் வாழ்ந்ததில்லை என்று கடுகெடுத்தார் குரேலாவினர் இவ்வாறு தங்களது தலைவர் காவுடைய எந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக நபி அவர்கள் கூறும் தீர்ப்பையை ஏற்றுக்கொள்ள நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் இருப்பினும் சரணடைவதற்கு முன்னால் நபி சதல்லா அலிவாசலம் அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தங்களுக்கு நண்பர்களாக இருந்த சில முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டு அறிய விரும்பினார்கள் ஆகவே நபி அவர்களிடம் தூதனுப்பி அபுல் உபாபாவை தங்களிடம் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார்கள் அபுல் உபாபா யூதர்களின் நட்பு ரீதியான ஒப்பந்தக்காரராக இருந்தார் இவருடைய பொருட்களும் பிள்ளைகளும் யூதர்களின் பகுதியில் இருந்தன அபுல் உபாபா யூதர்களை சந்தித்தவுடன் அவரிடம் பெண்களும் சிறுவர்களும் எழுந்து வந்து அழுதார்கள் இதை பார்த்து அவரது உள்ளம் இலகிவிட்டது அவர்கள் அபுல் உபாபாவே நாங்கள் நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்றார்கள் அப்போது அபுல் உபாபா கழுத்தை சீவுவது செய்து காட்டி அந்த தீர்ப்பு கொலை என்று சூசவமாக கூறினார் நபி சல்லூ அலை வசலம் அவர்களின் இந்த ரகசிய முடிவை வெளிப்படுத்தி தவறு செய்து விட்டோம் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மோசடி செய்துவிட்டோம் என்று அபுல் உபாபா உணர்ந்தார் வருந்தினார் எனவே நபி அவர்களை சந்திக்க செல்லாமல் சென்று தன்னை ஒரு தூணுடன் கயிற்றால் பிணைத்துக் கொண்டார் நபி அவர்கள்தான் தன்னை அவிழ்த்து விட வேண்டும் இனி ஒரு காலம் பூமிக்கு செல்லவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டார் நபி அவர்கள் அபுல் உபாபாவின் வருகை எதிர்பார்த்திருந்தார்கள் இவரின் செய்தி நபி கிடைத்தவுடன் அபுல் உபாபா என்னிடம் நேரடியாக வந்த விஷயத்தை கூறியிருந்தால் நான் அவருக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஆனால் எப்போது அவர் அவருடைய விருப்பப்படி நடந்து கொண்டாரோ அல்லாஹ் அவரது பிழை பொறுப்பை ஏற்றுக் வரை நான் அவரை அவிழ்த்து விட முடியாது என்றார்கள் அபூல் உபாபா தெளிவாக கூறிய பின்பும் வேறு வழியின்றி நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக் என்ற முடிவுக்கு யூதர்கள் வந்தார்கள் யூதர்கள் பெருமளவு உணவுகளையும் தேவையான பொருட்களையும் சேகரித்து வைத்திருந்தார்கள் கிணர்களும் பலமிக்க கோட்டைகளும் அவர்களிடம் இருந்தன ஆனால் முஸ்லிம்களோ யூதர்களின் கோட்டைக்கு வெளியே திறந்த வெளியில் கடுங்குளிரால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் உணவு பற்றாக்குறையால் கடுமையான பசிக்கு ஆளாகி துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் போரில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்ததால் அதிகமான கலைப்புற்றிருந்தார்கள் ஆக இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களின் மீது முற்றுகை நீடித்தாலும் அதை தாங்கும் சக்தி யூதர்களிடம் இருந்தும் அவர்கள் துணியவில்லை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு பயத்தை ஏற்படுத்தினான் அவர்கள் நிலை குலைந்தார்கள் அலி இவ்வ அபு தாலிப் ஜுபேர் இபனு அவ்வாம் ரொதா ஹான்ஹும் இருவரும் முஸ்லிம்களுக்கு முன் நின்று வீரமூட்டினார்கள் அலி ரதையுல்லா ஹான்ஹூ முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்ட படைகளே அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஹம்சாவுக்கு ஏற்பட்டதை நானும் அனுபவிப்பேன் அல்லது கோட்டையை வெற்றி கொள்வேன் என்று சப்தமிட்டார்கள் முஸ்லிம்களின் உணர்வுகளையும் வீரத்தையும் ஆவேசத்தையும் யூதர்கள் புரிந்து கொண்டார்கள் இனியும் காலதாமதம் செய்வது உசிதமல்ல என்பதை உணர்ந்தார்கள் ஆகையால் நபி சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதற்கு தீவிரம் காட்டினார்கள் தங்களது கோட்டைகளிலிருந்து வெளியேறி நபி அவர்களுக்கு முன் சரணடைந்தார்கள் நபி அவர்கள் ஆண்களை கைது செய்யுமாறு கட்டளையிட்டார்கள் முகம்மது இப்னு மஸ்லாமாவின் தலைமையின் ஆண்கள் அனைவரும் விலங்கிடப்பட்டார்கள் பெண்களும் சிறுவர்களும் ஆண்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஓரமான இடத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டார்கள் அப்போது ஹவுஸ் கூட்டத்தினர் நபி சந்தித்து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 நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள் நபி அவர்கள் இவர்கள் குறித்து தீர்ப்பளிக்கும் உரிமையை சாத் இவனுடம் ஒப்படைக்கிறேன் என்றவுடன்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 குழுமி இருந்த மக்கள் சாதையை மிக அதிகமாக தொந்தரவு செய்ததுடன் சாதரதி அல்லாஹ் அனுகு இப்போதுதான் அல்லாஹுவின் விஷயத்தில் பழிப்பவரின் பழிப்பை பொருட்படுத்தாமல் இருக்க இந்த சாதுக்கு நேரம் வந்துள்ளது என்றார் சாதரதி அல்லாஹ் அனுகு அவர்களின் இந்த துணிவு மிக்க சொல்லால் மக்கள் யூதர்களின் விஷயத்தில் சாதர் அதுலாக அவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள் அதாவது யூதர்களை கொல்ல வேண்டும் என்ற உறுதியில் சாதர்லாக இருக்கிறார் என்பது அவரது பேச்சிலிருந்து தெரியவந்தது இதனால் சாதர் அது அன்கு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 அப்போது சாதரவதி எல்லா அன்கு எனது தீர்ப்பு அவர்கள் விஷயத்தில் செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் மற்றவர்கள் ஆம் செல்லுபடியாகும் என்றார்கள் பிறகு சாதரவதி எல்லா அன்கு முஸ்லிம்களின் மீது எனது தீர்ப்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் என்றார்கள் அப்போது இங்குள்ள மற்றவர்கள் மீதும் அதாவது தனது முகத்தால் நபியவர்களை சுட்டி காட்டி எனது தீர்ப்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் அப்போது நபியவர்கள் ஆம் நானும் உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள் இதற்கு பின் சாதனது எல்லா நான்கு அந்த யூதர்கள் விஷயத்தில் தீர்ப்பு கூறினார்கள் ஆண்களை கொன்றுவிட வேண்டும் சிறுவர்களையும் பெண்களையும் கைதிகளாக்க வேண்டும் இவர்களின் சொத்துகளையும் பொருட்களையும் பங்கு வைத்துவிட வேண்டும் இதுதான் எனது தீர்ப்பு என சாதோதி அல்லாஹன்கு கூறினார் இத்தீர்ப்பை கெட்ட நபி அவர்கள் ஏழு வானங்களுக்கு மேலிருக்கும் அல்லாஹுவின் தீர்ப்பை நீங்கள் இவர்கள் விஷயத்தில் வழங்கிவிட்டீர்கள் என்று கூறினார்கள் உண்மையில் சாதரோதி அல்லாஹூ அன்கு கூறிய தீர்ப்பு மிக நீதமானதே முற்றிலும் நேர்மையானதே ஏனென்றால் குரைலா இன யூதர்கள் தங்களது உடன்படிக்கை முறித்தது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு வாட்களையும் இரண்டாயிரம் ஈட்டிகளையும் கவச ஆடைகளையும் ஐநூறு இரும்பு கேடயங்களையும் ஒரு தோலினாலான கேடயத்தையும் சேகரித்து வைத்திருந்தார்கள் இவற்றை முஸ்லீம்கள் அவர்களுடைய இல்லங்களை வெற்றி கொண்ட பின் கைப்பற்றினார்கள் இந்த தீர்ப்புக்கு பின் நவி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் நசார் கிளையை சேர்ந்த பிந்துல் ஹாரிஸ் என்ற பெண்ணின் வீட்டில் யூதர்களை அடைத்து வைக்க கட்டளையிட்டார்கள் பின் அவர்களுக்காக மதினாவின் கடை தெருவில் பெரும் அகழ் தோண்டப்பட்டது பின் ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்டு அக்குழியில் வைத்து தலை வெட்டப்பட்டது பிறகு அதிலேயே புதைக்கப்பட்டார்கள் இவ்வாறு ஒவ்வொருவராக அழைத்துச் செல்லப்படும் போது சிலர் தங்களது தலைவன் காபிடம் தலைவரே எங்களை அழைத்துச் சென்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றார்கள் கா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 இந்த குரேலா யூதர்களுடன் நளிர யூதர்களைச் சேர்ந்த கொடிய ஷைத்தான் ஹை இவ்நா அக்தப் என்பவனும் கொலை செய்யப்பட்டான் இவன் நமது அன்னை சஃபியா ரோதோல்லா ஹான்ஹா அவர்களின் தந்தையாவான் இவன்தான் இப்போரின் போது முஸ்லிம்களுடனான ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளும்படி காவ் இவ்ன அஸ் தூண்டினான் இதன் விவரத்தை முன்பே நாம் கூறியிருக்கிறோம்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 நபி அவர்களுக்கு அருகில் இவனை அழைத்து வந்தபோது அவன் நபியவர்களை பார்த்து உன்னை பகைத்துக் நான் என்னை இகழவில்லை இருப்பினும் அல்லாஹுடன் மோதி இவன் என்பது எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு மக்களே அல்லாஹுவின் கட்டளையைப் நான் கவலைப்படவில்லை இது போன்ற சோதனைகளையும் போர்களையும் அல்லாஹ் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மீது விதித்து என்று கூறினான் பிறகு அவனது தலை வெட்டப்பட்டது கல்லாத் என்ற நபி தோழரை ஒரு யூத பெண் மாவாட்டும் திருகையால் கொன்றுவிட்டாள் எனவே அந்த பெண்ணையும் பழிக்கு பழி கொல்லப்பட்டது முடி முளைத்த அனைவரையும் கொன்று முடி முளைக்காதவர்களை விட்டுவிடும்படி நபி சொல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் முடி முளைக்காதவர்களில் அத்தியா என்ற ஒரு சிறுவர் இருந்தார் பிற்காலத்தில் அவர் இஸ்லாமை ஏற்று நபி அவர்களின் மாறினார் முடி முளைத்தவர்கள் என்பது மேஜர் பருவமடைந்தவர்களையும் முடி முளைக்காதவர் என்பது மைனர் பருவமடையாதவர்களையும் குறிக்கும் சாபீத் இவனு ஹைஸ் ரத்லாஹ் ஹன்ஹு என்ற நபித்தோழர் ஜுபேர் இவனு பாத்தா என்ற யூதரையும் அவரது குடும்பத்தார்கள் மற்றும் பொருட்களையும் தனக்கு தந்துவிடுமாறு நபி அவர்களிடம் கோரினார்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 சாபித்தே நான் உனக்கு செய்த உதவியின் பொருட்கள் கேட்கிறேன் என்னை கொன்று என்னுடைய சகோதரர்களுடன் சேர்த்து விடு என்றான் சாபித் அவனது கழுத்தை சீவி அவனது நண்பர்களுடனேயே சேர்த்து விட்டு அவனது மகன் அப்துல் ரஹ்மான் இவனு ஜுபேரை உயிரோடு விட்டுவிட்டார் இவர் பிறகு இஸ்லாமை ஏற்று நபி அவர்களின் தோழராகிவிட்டார் உம்முல் முந்திர் சல்மா பின் துஸ் ரோதியாஹ் ஹன்ஹா என்ற சகாபி பெண்மணி ரிஃபா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 அன்றிரவு கோட்டையிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன் சிலர் இஸ்லாமியற்றார்கள் எனவே அவர்களை கைது செய்யவில்லை அவர்களது பொருட்களும் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டன அம்ரு இப்னு சாதி என்ற ஒரு யூதர் இருந்தார் நபி அவர்களுக்கு தனது இனத்தவர் செய்த மோசடியில் அவர் கூட்டு சேரவில்லை அன்றிரவு அவர் கோட்டையிலிருந்து வெளியேறியதை பாதுகாப்பு படையின் இருந்த முகமது இப்னு மஸ்லமா பார்த்தார் அவரை பற்றி முகம்மது இன் அஸ்லாமாவிற்கு தெரியவரவே அவர் தப்பித்துச் செல்வதற்கு வழிவிட்டார் ஆனால் அவர் எங்கு சென்றார் என்ன ஆனார் என்ற விவரம் வரலாற்றில் அறியப்படவில்லை குரேலாவினரின் 5 ஐந்தில் ஒன்றை நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் ஒதுக்கிவிட்டு மீதத்தை தங்கள் தோழர்களுக்கு பங்கிட்டார்கள் அதாவது குதிரை வீரர்களுக்கு மூன்று பங்கும்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 தனக்கென ரயானா பின் தம் இப்னு குணாஃபா என்பவரை எடுத்துக்கொண்டார்கள் இவர் நபி வாழ்நாள் வரை அவர்களுடன் இருந்தார் என இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அலேஹி கூறுகிறார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஆனால் வேறு சிலர் கூறுவது என்னவென்றால் நபிசுல்லா ஹலிவாஸ்லாம் இவரை விடுதலை செய்து பின்பு ஹிஜிரி ஆறில் திருமணம் செய்து கொண்டார்கள் நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரும்போது இவர் இறந்து விட்டார் நபி அவர்கள் இவரை பஹை மன்னரையில் அடக்கம் செய்தார்கள் ஆதாரம் தல்கீ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 அல்லாஹுவின் ஆர்ஷே குலுங்கியது என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி சாஹி முஸ்லீம் சாத் இப் ஜனாசாவை பிரேதத்தை சுமந்து சென்ற அது மிக லேசாக இருந்தது நயவஞ்சகர்கள் என்ன இவரது ஜனாசா இவ்வளவு லேசாக உள்ளதே என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் நிச்சயமாக வானவர்கள் அதை சுமந்து செல்கிறார்கள் என்றார்கள் ஆதாரம் சுனனு திருமதி குரையலாவினரை முற்றுகையிட்டிருந்த போது கல்லாத் இப்னு சுவை ஹான்ஹு என்ற நபித்தோழர் யூதப்பின் ஒருத்தியால் கொல்லப்பட்டார் மேலும் உகாஷாவின் சகோதரர் அபு இப்னு மிக்சன் ரொதியுல்லா ஹான்ஹு என்பவரும் முற்றுகையின் காலத்தில் இறந்தார்கள் அபுலு உபாபா இரவுகள் தூணியிலே தன்னை கட்டிக் ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலும் அவரது மனைவி அவரை அவிழ்த்து விடுவார் அவர் தொழுது முடித்தவுடன் மீண்டும் தன்னை துணூனில் கட்டிக் கொள்வார் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் ஓர் இரவு உம்மு சலமாவின் வீட்டில் இருந்தபோது அதிகாலை சஹர் நேரத்தில் அபுல் உபாபாவின் பாவ மன்னிப்பு தொடர்பான வசனம் இறங்கியது அபு சலமாஹ் ஹன்கா தனது அறையின் வாசலை நின்றவாறு அபு லுபாபாவே நீங்கள் நற்செய்தி பெற்றுக் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று கூறினார் இச்செய்தியை கெட்ட மக்கள் அவரை அவிழ்த்து விடுவதற்காக அவரை நோக்கி விரைந்தார்கள் ஆனால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை தவிர தன்னை வேறு யாரும் அவிழ்க்க கூடாது என்று மறுத்துவிட்டதால் நபி அவர்கள் சுமுக தொழுவிக்கு வந்தபோது அவரை அவிழ்த்து விட்டார்கள் இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து துல்காதா மாதத்தில் நடைபெற்றது முற்றுகை மொத்தம் இருபத்தைந்து இரவுகள் நீடித்தது ஆதாரம் சஹி குல் புகாரி இப்னு ஜாது மஹாத் அல்லாஹு தாலா அகழ் போர் தொடர்பாகவும்